رب العالمين على وعلى சா சயாஹி قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد بعد اود بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال النبي صلى الله عليه وسلم الصوم جنه او كما قال عليه الصلاه والسلام புகழ் அனைத்தும் அல்லாஜா தாலாவிற்கே உரித்தாகுகள் சாந்தியும் சமாதானமும் கண்மனித சூடு உள்ளாகி சல்லு அலைக் வல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவ எங்கள் தவ தாவ எங்கள் சுகதாக்கள் சுவாரிகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீது அம்மாகுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாகுக சிறப்பான முறையில் அல்லாக ரமலாலமி ரமலானை கிடைக்கச் செய்திருக்கிறான் அதை நிறைவேற்றுகிற நல்லவாக்கியத்தை அல்லாஹ நசீபாக்குவானாக இந்த நிகழ்வை வருடந்தோறும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற உப்பளிபாளையம் சுன்னஜமாத்தினுடைய அனைத்து நிர்வாகத்தின் அங்கத்தினர்கள் குறிப்பாக முத்தவல்லி ஆலிஜனா அவுர்மான் குட்டி சாகிப் அவர்களுக்கும் தலைவர் கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் முறித்தான நாசருத்தீன் ஹாஜி அவர்களுக்கும் செயலாளர் கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் முறித்தான ஷான்பாஷா ஹாஜியார் அவர்களுக்கும் துணைத் தலைவர் லஹா சாதிக் சாஹிப் அவர்களுக்கும் இதை போன்று நிர்வாகத்தினுடைய அங்கத்தினர்கள் நிறைய பேர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அத்துணை வீர்களுக்கும் பொருளாளர் அவர்களுக்கும் வருகை தந்திருக்கிற ஆன்றோர்கள் சான்றோர்கள் குறிப்பாக இளைஞர்கள் தமிழகத்திலேயே அதிக இளைஞர்கள் பயன்பெறுவது தொழுகையாளிகளாக இருப்பது இந்த கோவை மாவட்டத்தில் தான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதை கபுள் செய்த அருள்வானாக வருகை தந்திருக்கிற உங்கள் அத்தனை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன் அன்புக்கும் இறைநேசத்திற்கு முறைத்தான் அல்லாஹவின் நல்லடியார்களே குறிப்பாக ஒன்றை மறந்து விட்டேன் பள்ளியினுடைய இம்மாம் எங்க ஜின்சுங்கிறதுனால மறந்தாச்சு கண்ணியத்திற்குரிய அருமை நண்பர் ஜலாலுத்தீன் இம்தாதி ஹசரத் அவர்கள் இதை போல ஹாபிதுல் குர்ஹான் வலியுல்லா ஹசரத் அவர்கள் அல்லாஹ் ரமல்லா அலமீன் இவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த வளத்தையும் நல்கிடுவானாக அன்பிற்குரியவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே ரமணான் மாதம் முதல் பத்து என்றாலே அல்லாஹுவிடத்திலே ரஹமத்தை தேட வேண்டும் பெருமனார் சலல்லாஹு அலிவர் செல்லம் சொல்லியிருக்கிறார்கள் அல்லா யாருக்கு எல்லாம் கொடுக்கிறான் எதனால் இதை மட்டும்தான் உங்களோடு இன்றைக்கு நான் பகிரப்போகிறேன் முழுவதும் அல்லாஹவி ரஹமத்தை பெற வேண்டுமானால் அதற்கான வழிகள் என்ன உலகத்திலே ரஹ்மத் இல்லாமல் வாழ முடியாது உலகத்தில் தோன்றியிருக்கிற எல்லா நபிமார்களும் ஆயிரத்தி ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்களும் அல்லாக கேட்டது காசு நீ மட்டும் இரக்கப்பட்டு காசுணத்தை செய்யவில்லை என்றால் நான் நஷ்டவாளியாகிவிடுவேன் என்று சொல்கிறார்கள் உலகத்தில் தோன்றியிருக்கிற எல்லா நபிமார்களும் ரஹமத்தை கேட்டார்கள் ரஹமத்தை கேட்காத ஒரு நபி கூட இல்லை கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு கடைசியில் ரஹ்மத்துள்ள அல்லா நபிகள் நாயகத்தை ஆக்கி கொடுத்தார் சொல்லும் போதே குரானிலே கைல ரஹ்மத் அல்லில் ஆலமீன் கேட்டு பெற வேண்டிய மிக முக்கியமான செய்திகளில் ஒன்று ரஹ்மத் அவனை தவிர உலகத்தில் வேறு யாரும் ரஹ்மத்து செய்ய முடியாது அருள் செய்ய முடியாது இந்த ரமத் என்றால் ஒரு கிடைக்கும் காரியில் இதை செய்பவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இந்த பத்தில ஒன்று இருந்தாலும் ரஹமத்து கிடைக்கும் சொன்னார்கள் அல்லாஹினுடைய ரகமத்து யாருக்கு இருக்கிறது என்றால் யார் உறவுகளை சேர்த்துக் கொள்கிறார்களோ உறவுகளோடு சேர்ந்து வாழ்வர்களுக்கு அல்லாஹவின் அருள் உண்டு நன்மைகளை யார் செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாகவின் அருள் உண்டு என்று சொன்னார்கள் இந்த உறவுகளை எவ்வளவு தூரம் நாம் சேர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அருள் செய்கிறான் அஜத்து பேருரை எல்லாத்தையும் பேசி முடிச்சு முடித்த நாயகம் கடைசியாக இதைத்தானே கேட்டார்கள் தொண்ணூறாயிரம் பேர்களை வைத்துக்கொண்டு பெருமனார் என்ன கேட்டார்கள் உறவை முறித்தவர் யாராவது இருக்கிறீரா தொண்ணூறாயிரம் பேர் அதுல ஒரே ஒருத்தர் சொன்னாரு என் மருமகன் டாமனார்ட பேசுறதில்லன்னு மருமகன் சொன்னார் மாமனார்ட்ட பேசுறதில்ல பெருமனார் சலிபட்சல சொன்னாங்க பேசிக்கொள்ளுங்கள் மாமனார் முந்திக்கொண்டார் மருமகனை மன்னிச்சுக்கங்கன்ட அன்றிலிருந்து இன்று வரை மாமனார் தான் முந்திக்கொள்கிறார் மருமகன் நெஞ்ச நிமித்திட்டு இருப்பார் எப்பயுமே அப்படி இறங்கியல வரமாட்டார் அவரோ சீக்கிரம் மாமனார் அனுபவம் பெற்றவர் கொள்ளுங்கள் என்கிறார் அல்லாதே நான் உன்னை சந்திக்க தயாராகிவிட்டேன் எந்த நிலையில் தெரியுமா என் உண்மத்தில் ஒருவர் கூட உறவை முறித்தவர் இல்லை ரசூலுல்லா பூமியை விட்டு செல்லுகிற போது உறவை முறித்த ஒருவர் கூட இல்லை ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் உறவை முறிக்காத குடும்ப தலைவரா இந்த ரமணான எல்லாம் கிடைத்துவிடும் உறவை முறித்த குடும்ப தலைவரா உறவை முறிப்பவர்களுக்கு ரமணானில் பாக்கியம் இல்லை யார் உறவை சேர்த்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாகவே ராம அபுபக்கர் அலி அல்லாஹுடைய வரலாற்றை குரானிலே அல்லா சொல்லுகிற போது அல்லாஹு தலாவை தவறாக பேசியதால் இட்டு கட்டியதால் பணம் கொடுப்பதை நிறுத்தினார்கள் உடனே அல்ல வசனத்தை இறக்கிட்டானே வலா யாத்தனை உளுள் பதில் மீட்பு உறவுன்னு சொன்னாவே இப்படிதான் என்ன செஞ்சாலும் பேசுவான் உலகத்தில் ஆக சிக்கல் உறவுகளுக்குள் தான் இருக்கிறது உபகாரம் காலம் முழுவதும் உபகாரம் பண்ணாலும் ஆமா இவர் என்ன கிழிச்சுட்டாரு என்று உறவுகள் பேசுவார்கள் உறவுகள் ஏசுவார்கள் மனைவி பேசாத உடையா உலகத்தில் இல்லையா மனைவி பேசாத உடையா கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் இயற்கையாகவே பேசிக்கொள்ளுகிறார்கள் சேர்ந்து கொள்கிறார்கள் இதை போல இந்த உறவுகள் ஆழமான பவர் இருக்கிறது அந்த உறவுகளை சேர்த்துக் கொண்டவர்கள் உலகத்திலே தோற்பதே இல்லை அவர்களுக்கு உண்டு இரண்டாவதாக பெருமையான செய்வானாக குரான் குரான் ஓதக்கூடியவர்களாக இருந்தால் அந்த குரான் ரமத்தை இழுத்துக்கொண்டு வந்து சேர்த்துவிடும் குரானின் பக்கம் ஒதுங்குதல் குரானை ஓதுதல் அப்ப ரமலான் வந்து விட்டது குரானால் ரமலானுக்கு சிறப்பு குரான் இறங்கியதால் ரமலான் சிறப்பை பெற்றது குரான் இறங்கியதால் லைலத்து கதவு நமக்கு கிடைத்தது அப்ப இந்த லைலத்துல கதற்கே காரணம் குரான் என்கிற போது ரமலானிலே குரான் ஓதக்கூடிய நன்மக்களாக நாம் மாறவேண்டும் நம்முடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் குரான் ஓதினார்கள் அபானிவர் அஹமதுல்லாஹித்தாலா இந்த ரமலான் வந்து விட்டால் முப்பது குரான் முடிப்பார்களாதுல்லாஹித்தாலா அறுபது குரான் பகலில் ஒன்று இரவில் ஒன்று இதெல்லாம் சொன்னாக்கா பள்ளி ஆசலுக்கு ஒராள் வராது இல்லையா அஜெத்த சொன்னாக்கா முப்பது குரான் அறுபது குரான் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு ஜுசாது ஓதணுமா இல்லையா ஆக கடைசியாக கடைசி தரமாக ரமணான் முழுவதற்குள் ஒரு குரானையாவது முடிப்பவர்களாய் வாய்ப்பு உள்ளவர்கள் மூன்று குரான் வீட்டில் இருக்கிற பெண்கள் பத்து குரான் மூன்று நாளைக்கு ஒரு குரான் ஒரு நாளைக்கு பத்து ஜுசு ஓதுகிற நன்மக்களாய் மாற வேண்டும் அப்படி ஓதினால் அல்லாஹினுடைய ரமத் கிடைத்துவிடும் குரானை ரை இன்றைக்குரான் தெரியவில்ல ஓத தெரியவில்லை என்றாலும் பக்கம் பக்கமாய் பாருங்கள் பல முறை ஓதிய நன்மை கிடைத்துவிடும் எழுபது வயசுல குரான் ஓத தெரியவில்லை என்று கவலைப்பட்ட குரானாக குரான செய்தவராக கவலைப்பட்டால் அந்த கவலை பெரிய உருவாக்கத்தை அதனால ரமணானில் நிறைய குரான் ஓதுகிற நன்மக்களாக அல்லாஹ நம்மை ஆக்கி அருள் புரிவானாக மூன்றாவதாக ரஹிம் அல்லாஹும் இம்ரான் ஒரு மனிதனுக்கு அல்லது சேர்ந்து நோன்பு வைக்க வேண்டும் கண்ணு போனதுல இருந்து சகர் வரைக்கும் தடவி தடவி பார்க்க கூடாது நிறைய இளவல்கள் சகரு வரைக்கும் அந்த செல்போனில் என்னதான் இருக்கிறதோ தெரியவில்லை அதான் சொல்றதா லானத்துல்லான்னு சொல்றதான்னு தெரியல எதை தொட்டாலும் அதற்குள்ளே சென்று நல்லதும் கெட்டதும் அத்தனை அதனால கண்ணும் நல்லதை செய்ய வேண்டும் காதுகள்ன கேட்க வேண்டும் நடமாட வேண்டும் என்ன அருமையான துவாவை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் மன்னிப்பையே விரும்புவன் என்னை மன்னித்து விடு கேட்டு அல்லாஹ் ரபுலகாங்கில அடைகிறான் இந்த நாவுக்கு மட்டுந்தான் உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள்லயே ரெண்டு வேலை பார்க்கறது இந்த நாவு மட்டும்தான் கண்ணு பார்க்குற வேலையை செய்யும் காது கேட்குற வேலையை செய்யும் மூக்கு சுவாசிக்கிற வேலையை செய்யும் இந்த நாக்கு மட்டும் பேசுகிற வேலை சாப்பிட்ற வேலை ரெண்டும் செய்யும் இல்லையா அப்ப பேச்சும் கம்மியாகணும் சாப்பாடும் கம்மியாகணும் கமலா இல்லை அதை இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அதுவும் குறிப்பாக கோவைவாழ் மக்களுக்கு சாப்பாட்டை பற்றி சொல்லித்தர தேவையில்லை மிகவும் குறைவாக சாப்பிடுபவர்கள் ரொம்ப கம்மியா பிரியா புடிக்காது எட்டு தடவை சாப்பிடுறத மூணு நேரத்தில் நோன்பு என்பது நோன்பு என்பதே புதுசா அல்ல ஒன்னு உருவாக்கி தரல ஆதமலைக்கு செலாம் காலத்திலிருந்து இன்று வரை விரதம் இருக்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் விரதத்தை சொல்லுகிறது நம்ம இஸ்லாம் அல்லாஹு சொன்னான் விரதம் என்றால் என்ன தெரியுமா எல்லாரும் சாப்பிட்ற நேரத்தில் நீ சாப்பிடாத உலகத்தில் எவனுமே சாப்பிடாத நேரத்தில் நீ சாப்பிடம் சகர் மூணு மணிக்கு பிள்ளைகளை எழுப்பி சாப்பிட சொல்லுங்க சாப்பிடாமையே நோம்பு வச்சுர்றோம் விட்டுருங்க நம்மள இல்லையா யாரும் சாப்பிடாத வேலையில் நீ சாப்பிட வேண்டும் மற்றவர்களின்வர்களாய் மாற வேண்டும் மருத்துவர் சொல்ற பார்த்தியா சாப்பிடு சாப்பிடுற மருத்துவர் சாப்பிடாத இருக்கிறார் அல்லாத ஒரு மாதம் நோன்போயுங்கள் உடல் ஆரோக்கியம் நோன்போயுங்கள் ஆரோக்கியம் பெறுங்கள் என்று கண்மணி வசூலு சொல்லுகிறார்கள் ஆனால் இன்றைக்குரியவர்களை யோசிக்கவர் கஞ்சி குடிக்கிறது தவறில்லை அதோட முடிச்சுட்டு சகருக்கு போயிருக்கணும் இல்லையா கஞ்சியில பார்த்தாக்கா உருந்த பருப்பு வடை அந்த வடை இந்த வடை சமோசா அடுத்து யார் யார் என்னென்ன கொண்டு வந்திருக்கான்னு எட்டி பார்க்கிற வேலை இல்லையா வேற என்ன நாளைக்கு புதுசா எதையாவது இறக்குமதி பண்ணலாம் அந்த அசரிலிருந்து மகறிவு வரைக்கும் இருக்கிற நேரம் ஆக உயர்ந்த நேரம் அல்லாஹ் முதல்வானத்தில் இறங்கி யார் என்ன கேட்கிறீர்கள் தருகிறேன் என்று அல்லாஹ் ரபுல்லால முதல் வானத்தில் இறங்கி கேட்கிறான் நம்மளு சமோசா கேட்கிறான் அசர்ல இருந்து மகர அந்த சமோசா இருக்கு வைங்க இதை வைங்க என்ன கேட்டாலும் கிடைக்கிற நேரம் அசரில் இருந்து மதுரை நடனமாக அசற்றும் மதுரை செய்யக்கூடிய நோன்பாக எத்தனை நோன்பு முன்னால் கழிந்திருக்கலாம் இந்த நோன்பு கழியக்கூடிய நோன்பாக ஆக வேண்டும் அல்லாஹ் செய்தவர்களுடன் அன்பிற்கு ரு அமைத்து சம்பாதிக்கிறாரோ தன் தேவைக்கு யார் அந்த பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு மிச்சம் உள்ளதை மற்றவர்களுக்கு தர்மம் செய்கிறாரோ அவருக்கு எல்லார் அமர்த்து செய்கிறார் வருமானங்களை அல்லாஹ் ரமலாளமின் கொடுத்திருக்கிறான் அப்ப அல்லமே ரமலானிலே ஹலாலான வருமானத்தை கொண்டு நோன்புணர்பவர்களாக எங்களை ஆக்கு என்று அல்லாஹ் கேட்க வேண்டும் எஞ்சி இருக்கிற மிச்ச பொருளை யார் செலவு செய்கிறார்களோ பெருமணர் சலந்தா கொலை காற்றை போல தர்மம் செய்வார்கள் அல்லா கொடுத்திருக்கிறது எல்லாமே தர்மம் தான் ரமலாளமின் சூரியனை தர்மமாகத்தான் கொடுத்திருக்கிறார் சஞ்சிரன் விதைகள் விட்டுக்கள் எல்லாம் தர்மம் தானே அந்த தர்மத்திலேயே காத்துதான் இருக்கவே முடியாது கொரோனாக்கு முன்னாடி அஜர்த்து நல்லா இருக்கீங்களான்னு போன் பண்ணுவாங்க கொரோனாக்கு பின்னாடினா அஜர்த்து இருக்கிறீங்களான்னு போன் பண்றாங்க இப்ப நிலைமை அந்தளவுக்கு மாத்திருச்சு கொரோனா ஆக்சிஜன் அந்த காட்டினுடைய விலை பழை பல கோடி ஆனால் அல்லாஹ் ரபுல்ல இலவசமாகத்தான் தருகிறான் இலவசமாகவே ரப்பு தருகிறான் இல்லையா உப்படிப்பாளையத்திற்கு நாலு மணி நேரம் காற்று கரண்ட் வராதுன்னு இருந்துடலாம் காற்று வராதுன்னாக முடியும் கோயம்புத்தூருக்கு நாலு மணி நேரம் காற்று வராது எல்லாம் கபரஸ்தானுக்கு போயிட வேண்டியதுதான் அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்கிறோம் பெருமானார் காற்றை விட அதிகமாக ரமணாளிலே தர்மம் செய்வார்கள் அப்ப ரமணான் மாதத்துல இதுக்கு பெரிய வசதி படைச்சிருக்கணுங்கிற அர்த்தம் எல்லாம் இல்ல எல்லாம் நமக்கு கொடுத்ததிலிருந்து மிக குறைவானதாக இருந்தாலும் தர்மம் செய்கிற பழக்கம் ரமணானில் வந்துவிட வேண்டும் சகல்ரலி அல்லாஹுத்தலா தபு போர்க்கலத்தில் எவ்வளவு கொடுத்தாங்க எல்லாரும் கொண்டு வந்து கொட்டுகிறார்கள் ஆனா சகல்ரலி அல்லாஹுத்தாலா இந்த பேருக்கே ஒரு பரக்கன் சகல் அலி அல்லாஹுத்தாலா வீட்டுக்கு போனாங்க மனைவி கேட்டாங்க யார்ட்டு எதுக்குமே இல்லை ஒருவாளி தண்ணீர் இறைத்தால் ஒரு பெரியத்தம்பழம் பத்தொன்பது பேரிச்சம்பழத்தை கொண்டு வந்தான் அல்லாஹூ அக்பர் அரபுகள் சாப்பிடுவதும் வீணாக்குவதும் அந்த பெரியத்தம்பழத்தை தான் தூக்கி எறியில பொருள் பத்தொன்பது பொருளை பத்தொன்பது பெரித்தம்பழத்தை போர் நிதியாக வருகிற போதே மனமெல்லாம் போராடுகிறது இதை ஏற்பார்களா எள்ளி நகைப்பார்களா என்ன செய்வார்களோ ஏழகமாக நம்மை பார்த்து விடுவார்களோ என்று பல்வேறு சிந்தனையோடு கொண்டு வர தூரத்திலிருந்து பார்த்துவிட்டு ஓடிப்போய் அந்த பொருளை வாங்கினார்கள் ஏழை சகலின் பொருளை வாங்கி அந்த பெருத்தம்பழத்தை தூவி சகலின் சகலின் உழைத்தாள் சகலினுடைய உள்ளத்தை ரவு பார்த்து விட்டான் அந்த விசாலமான உள்ளத்தில் அவர் சம்பாதித்துக் கொண்டு வந்த சின்ன பொருளிலே அல்ல வரக்கத்தை வைத்திருக்கிறார் தபோக்கில வெற்றி என்றார்கள் போருக்கு போறதுக்கு முன்னாடியே வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது போரே நடக்கலையே அவ பெருசா சம்பாதிச்சு கொடுக்கணுங்கிறது அல்ல சின்ன சின்ன சம்பாத்தியத்திலும் சிறு சிறு உதவிகள் அல்லாஹருடைய அருளை கொண்டு வந்து கொட்டிவிடும் அஞ்சாவதாக பெருமையார் தொழுகிறாரோ நான் எந்த காலத்திலயுமே சுண்ணத் தொழுகிறேன் சேர்த்து நீ என்ன திடீர்ன்னா அசர் என்ன அசரின் உடைய முன் சுண்ணத்து தான் சுண்ணத்துக்குள்ளையே கஷ்டமான சுண்ணத் எந்திரிச்சு கரெக்டா வந்து வீட்டில் தொங்க விட்டு இருக்கிறானோ அடிக்கிறதுக்கு சரியாக வளர்ப்பதற்காக யார் குழந்தையை கண்டித்து வளர்க்கிறாரோ அவன்னைக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தோம் நாம் பட்ட கஷ்டம் கூடாது என்ற சிந்தனை இன்றைக்கு எல்லா பெற்றோர்களின் உள்ளத்திலும் விதைக்கப்பட்டிருக்கிறது அதனால பெற்றோர் சொன்னதை பிள்ளைகள் கேட்ட காலம் மாறி பிள்ளைகள் சொல்வதை பெற்றோர் கேட்கிற காலத்திற்கு வந்து வயசு தெரியாதுன்னு சொல்லிட்டான் இது பெருமையா சாப்பிட்ட எடுத்து அடிக்கணும் இல்லையா தெரியாமைய வளர்த்து உருவாக்கி ஆளாக்கி இருக்கிற அன்பிற்குரியவர்களே அப்ப அது கொடுக்கிற பெற்றோர்களுக்கு நல் ஒழுக்கத்தை கொடுக்கிற பெற்றோர்களுக்கு அல்லாஹ் செய்கிறார் நோயாளிகளை நோய் விசாரிக்கிற அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ரமத்து செய்கிறான் நோயாளிகளை நோய் விசாரிக்கிற பழக்கம் இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகிறது நோயாளிகளை போய் நோய் விசாரிக்கிறதெல்லாம் இல்லை நோயாளி தான் நோயாளின்னு சொல்லவும் வைக்கப்படுறான் அப்படியே மறைச்சு மறைத்து மறைச்சு சக்கராத்தி வரைக்கும் கடைசியில் மௌத்தா போனோம்னு அவருக்கு கேட்சர் இருந்துச்சான் அவருக்கு அது இருந்துச்சா கிட்னி ஃபெயிலாம் அவருக்கு கல்லீரல் வீக்கா எப்போ மௌத்தா போனதுக்கு பின்ன இருக்கிற போது துவாட்சிகிறப்பட்ட பெருமான வரலாறு பெரும் கோடீஸ்வரர் கூப்பிட ரசூலே வாருங்கள் நாயகவே பெருமானார் வர்றாங்க ரசூலே எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொம்பளைப் ஆனா நல்லா எக்கச்சக்கமான பொருளாதாரத்தை குடுத்திருக்கிறான் அது முழுவதையும் நான் தர்மம் செய்ய நாடுகிறேன் மஜிதம் நபவிக்கு கொடுக்க நாடுகிறேன் நம்மள்கிட்ட சொன்ன அல்கிரல்லா மனசு மாதிரி டக்குன்னு எழுதி வாங்கிடுவோம் நம்ம இல்லையா அவர் சொல்லும் போதே விட கூடாது வேண்டாம் உன் குழந்தை ஏழையாகிவிடும் ஒரு பகுதி தருகிறேன் என்ற சூழல் வேண்டாம் என்று மட்டும் சொல்லிவிடாதீர்கள் சரி ஏற்றுக்கொள்ளுகிறேன் மூன்றில் ஒரு பகுதி நான் மூத்தா போக போறேன் நோயாளி சொல்றாரு நான் போக போறேன் என் பொருளாதாரத்துல இருந்து கொடுத்துட்றேன் மிச்சத்தை என் நான் கொடுக்குறேன் பெருமனார் செலா பழி வச்சல எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நோயாளி அப்படித்தானே புலம்புவாங்க அல்லாஹ் லாபா சகூர் அல்லா இவருக்கு ஆரோக்கியத்தை கொடு இவருக்கு குழந்தை செல்வத்தை கொடு ஆரோக்கியத்தை மட்டும் வசூல் கேட்கல அப்ப நோயாளிகிட்ட போன உடனே இதைத்தான் சொல்லணும் அங்கே போய் டேரா போடக்கூடாது போன உடனே லாபா சகூர் அல்ல உனக்கு ஆரோக்கியம் தருவான் நீ நினைத்ததையெல்லாம் கொடுத்து அதை விட பன்மடைந்து சிறப்பை தருவான் பெருமையான பதிமூன்று பிள்ளைகள் நோய் விசாரிக்கிற பண்பு நாயகத்திற்கு சொந்தக்கார பண்பு நோய் விசாரிப்பவர்களுக்கு அன்னாராமத்து செய்கிறான் இன்னைக்கு நோய் விசாரிக்கிற முறை அல்லாஹ் பார்த்துப்பாரு அது மாதிரி நோய் முடிச்ச உடனே போய் விசாரிக்க கூடாது அவர் ஆரோக்கியம்லாம் நல்லா வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி அட்டாக்கில் போய் வீட்டுக்கு வந்து எல்லாமே சத்தம் ஜம்முரு அதை மறந்து இருப்பாரு உங்களுக்கு எப்படி நெஞ்சோலி வந்துச்சுக்க திருப்பி வந்துடும் முடிச்சதுக்கு பின்னாடி விசாரிக்க கூடாது அன்புக்குரியவர்களே திருமணம் எட்டாவதாக சொன்னார்கள் ரஹிம் இம்ரான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ராமச்சிக்கிறான் யார் தெரியுமா சல்லா சும் இரவிலே தொழுது தன் குடும்பத்தார்களை எழுப்பினால் அவர்களும் தொழுதார்கள் பெரிய பாக்கியம் இந்த தகஜத்து நேரத்துல போட்டு அங்க டிபேட் பார்த்துட்டு இருக்க கூட அவர் ஒரு காயின்ஸ் கொடுக்கிறாரு கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொன்னா சகர் இல்ல தொழுகையை விட்டுட்டு அங்க போய் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காரு கூட நீங்கள் இரவு முழுவதும் தூங்காமல் தொழுதால் அந்த தொழுகைக்கு பேர் கியாமுல்லை வித்தியாசம் தூங்காமல் தொழுகிற தொழுகைக்கு பேர் கியாமுல்லை ஒரு சின்ன தூக்கத்திற்கு பிறகு தொழுகிற தொழுகைக்கு பேர் தகஜு எந்த தொழுகையாக இருந்தாலும் சரி கியாமுல் இருக்கட்டும் தகஜத்தாக இருக்கட்டும் ஒரு மனிதன் தொழுகு தன்னுடைய குடும்பத்தார்களை தூண்ட வேண்டும் ஒரு மனிதன் என்ற வைக்கிறார்கள் மனமாக இருக்கிறது மனமாக இருக்கிறது அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையை மனமாக்குவானாக என்று வாசிக்கிறார்கள் அதனால ரமணான்ல நிறைய தொழுகை சகுர் நேரத்தில் அல்லாஹ் ரபுல்லாலம் கேட்டா இல்லை என்பதே இல்லை அதுங்க அல்லாட்ட ராமியத்தில் இப்படி சொல்லி கேட்பாங்களாம் உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரர்களும் தன்னுடைய வாசலை மூடிவிட்டார்கள் ரப்பே உலகத்தில் மூணு மணிக்கு யாராவது திறந்து வச்சு வாங்க உங்களுக்கு விருந்து கொடுக்குறேன்னு சொல்லுவாங்களே திறந்திருக்கிற ஒரே வாசல் ஒப்பற்ற வாசல் உன் வாசல் ரப்பே எனக்கு கொடு வல்லாக கேட்கிற நன்மக்களாக மாற வேண்டும் ரம்மத்து கிடையாது ஒன்பதாவதாக அல்லாட்டது எல்லாமே அல்லாட்டை இருக்கு நாம ஒருத்தரை போய் பார்க்க முதல்ல யோசிப்போம் அவர்த்த இல்லாத பொருளை கொண்டு போய் கொடுக்கலாமே அவர்த்த இல்லாத பொருளை கொடுக்கலாமே நம்ம யோசிப்போமே இல்லையா அல்லாட்டை இல்லாத பொருள் என்ன என்றால் கண்ணீர் தான் அல்ல அழுது அல்லாஹ ரூ வலிவ செல்ல ஈருலக சக்கரவர்த்தி கண்மணி நாயகம் அழுதுதான் அத்தனையும் சாதித்தார்கள் அல்லாஹுத்தால் அவனுடைய கண்ணீர் தான் அவர்களின் சாதனைக்கு காரணமாக இருந்தது நாமளும் என்ன செய்யணும் அல்லாட்ட அதெல்லாம் நான் அழுக மாட்டேன் அழுக மாட்டேன் நல்லா கொடுக்க மாட்டான் புள்ள அழுதுச்சுன்னாக்க தகப்பனுக்கு இறக்க வந்துருதா இல்லையா என் புள்ள அழுதுட்டான் என் புள்ள கண்ணிலிருந்து கண்ணீர் வந்துருச்சு என் ஃபுல்ல கேட்டதை கொடுக்கலன்னா என் மனசு தாங்காது இதை போலதான் அல்லாஹ் ரபுலமி ஒரு அடியானி கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் பூமியில் விழுவதற்குள் ரபுலமி தேவைகளை நிறைவேற்றி என்று முதல் பத்தில் சும்மா கேட்டாலே அல்லாஹ் ரமத்தை கொடுக்கிறான் எனக்கு ரமத்து செய் என்று கேட்டாலே மத்த நேரம்னா கொஞ்சம் வேலை இருக்கு ஆனா ரமலான் இல்லையே ரமே உன்னுடைய அருளை எனக்கு கொடு ரத்தை கொடு முதல் பத்தினை கொடுப்பதாக சொல்லுகிறார் இஸ்மாஹில் அலி இஸ்லாம் அலி இஸ்லாம் அலி இஸ்லாம் எல்லாம் பொறுமையா இருந்தாங்க நான் ரஹ்மத்தை கொடுத்தேங்கிறான் அவங்க பொறுமையெல்லாம் இந்த உமத்துக்கு வராது அதனால ரமணானியினுடைய முதல் பத்து மத்து மொல்ல முல்ல போகும் நம்மால் பேரே வச்சிருக்கிறான் முத பத்து மொல்ல போகுமா நடு பத்து நகந்து நகர்ந்து போகுமா கடைசி பத்து கட கடன் போயிடுமா இல்லையா நம்மால் பேர் வச்சிருக்கிறான் அப்போ இந்த முத பத்து கொஞ்சம் கஷ்டமாக பொறுமையோடு கழிக்க வேண்டி இருக்கிற காரணத்தினால் இதற்கு அல்லாஹ் ராமத்தை வைத்திருக்கிறான் அப்போ இந்த பட்டியலே அல்லாஹிடத்திலே ரமத்தை கேட்டு பெருகிற நன்மக்களாக மாற காரணங்களால் நாம் என்ற ஒரு வசனம் அத தினமும் ஒரு மனிதர் ஒன்பது முறை ஓதி வந்தால் எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு இந்த வசனம் வீட்டுல கஷ்டமா வியாபாரத்துல கஷ்டமா தொழில் துறையில கஷ்டமா தொடர்ந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்பது முறைறது எவ்வளவு நேரம் ஆயிரப்போது ஒன்பது முறை ஓதுறதுக்கு எவ்வளவு சில மண் ஆத்துகளில் ஏழு முறை என்று எழுதியிருக்கிறார்கள் ஒன்பது முறை ஒருத்தர் எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு ஒரு அதிகாரி வர்றாரு அதிகாரியினால் ஏற்படுகிற பிரச்சனை ஜிஎஸ்டியினால் ஏற்படுற பிரச்சனை நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வை அல்லா இந்த வசனத்துக்குள்ள உலகத்துல இந்த வசனத்தை ஓதாமல் ஒருவர் வழியுள்ளாவாக இறை நேசராக ஆகவே முடியாது எல்லா இறை நேசர்களுக்கு சொந்தமான நாளைக்கு கோர்களை ஆப்ஜா எழுதி போட முடிஞ்சா கொஞ்சம் எழுதி போட்டா எல்லோரும் அதை படமாக எடுத்து பயன்பெற்றுக் அல்லாஹ் அருள் புரிவானாக